அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மனநலம் என்கிற தலைப்பிலே நாம் திருக்குறளிலே பெரியாரை பிழையாமை என்கிற அதிகாரத்தினுடைய சாரத்தை இப்பொழுது நிறைவு செய்ய முற்படுகிறோம் ஆறாவது குரல் எரியால் சுடப்படினும் உய்வுண்டாம் உய்யார் பெரியார் பிழைத்தொழுகுவார் நெருப்பால சுட்டா கூட ஒருவன் பிழைச்சுடலாம் ஆனால் அறிவிலும் ஒழுக்கத்திலும் தவத்திலும் சிறந்த பெரியவர்களை இகழ்ந்து அவமரியாதை பண்ணோமானால் அவர்களால் உய்வே பெற முடியாது நல்ல கதியை அடைய முடியாது இந்த உடம்பில் கொண்டே நிறைய துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஏழாவது குரல் வகைமாண்ட வாழ்க்கையும் வான் பொருளும் எண்ணாம் தகைமாண்ட தக்கார் செரின் அதாவது ரொம்ப சக்தி படைத்த பெரியோர்கள் கோவப்பட்டு வருந்தும்படி செய்தோமையானால் நமக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கையும் செல்வமும் என்ன பிரயோஜனம் அதாவது அரசனும் பெரியோர்களை மதிக்க வேண்டும் என்ற கருத்தை இந்த குரல் சொல்லியிருக்கிறது அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த பெரியோர்கள் சிறந்து வருத்தப்பட்டால் நல்ல உறுப்பழகு பெற்ற அரசாட்சியும் ஈட்டி வைத்த பெரும் பொருளும் என்னவாகும் அடியோடு அழிந்து போகும் என்பது கருத்து எட்டாவது குரல் குன்றன்னார் குன்ற மதிப்பின் குடியோடு நின்றன்னார் மாய்வர் நிலத்து மல மாதிரி இருக்கக்கூடிய பெரியோர்கள் அவர்களை மரியாதை குறைவா நடத்தி அவமதிப்போமே ஆனால் இந்த பூமியில் அரசனானவன் தன்னுடைய குடிமக்களோடு சேர்ந்து அழிந்து போவான் அல்லது ஒரு குடும்பத்தில் இருக்கிறவன் அப்படி செய்வானால குடும்பத்தோடு அழிந்து போவான் என்று இதெல்லாம் நெகட்டிவாக சொல்கிறதுடைய நோக்கம் பண்ணக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் எதிர்மறையில் சொல்லுவதன் நோக்கம் இவைகளையெல்லாம் நாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இப்படி மனசில் பதிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறார் ஒன்பதாவது குரல் சொல்லுகிறது ஏந்திய கொள்கையார் சீரின் எடைமுறிந்து வேந்தனும் வேந்து ஏந்திய கொள்கையார் சீரின் அதாவது உயர்ந்த கொள்கையை உடைய பெரியோர்கள் சீரின் அவர்கள் வருத்தப்படும்படி நடந்து கொள்வோமே ஆனால் இந்திர பதவியில் இருக்கிறவங்க கூட அரச பதவி இழந்து அழிந்து போவான் தானும் அழிந்து போவான்னு அர்த்தம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது நான்கு குரட்பாக்கள் பெரியோர்களை தவறாக கருதி நடத்துவோமே அதனுடைய குறைபாடுகள் என்னங்கிறத உபதேசம் செய்தார் பத்தாவது குரல் இறந்தமைந்த சார்புடைய ராயினும் உய்யார் சிறந்தமைந்த சீரார் செரின்னர் சிறந்தமைந்த சீரார் சரின் சிறந்த உயர்ந்த தவத்தினை உடைய பெரியோர்கள் வருந்தி சினம் கொள்வார்களே ஆனால் மிகுந்து நிறைந்த பொருள்படை அறநட்பு முதலிய துணை இருந்தாலும் கூட அவர்கள் ஓய்வு பெற முடியாது மன அமைதி உயர்ந்த பேரின்பம் இவற்றையெல்லாம் அடையவே முடியாது சாதாரண உலக சுகம் கூட அவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதெல்லாம் இதனுடைய பொருள் ஆகவே பெரியவர்களிடத்தில் தவறாக நடந்து கொள்வது அப்படிங்கிற தவறை செய்கின்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை சொல்லுவதன் மூலம் பெரியவர்களை போற்றி மதிக்க வேண்டும் அவர்களை தவறாக கருதிவிடக்கூடாது என்பதையெல்லாம் இந்த குரட்பாக்களிலே உணர்த்தியிருக்கிறார் வள்ளுவ பெருந்தகை திருவள்ளூருடைய திருவடிகளை பற்றி நாம் பெரியோர்களை போற்றுவோம் மதிப்போம் நம்மிடத்திலும் உயர்ந்த மேலான குணங்கள் ஓங்கட்டும் உலக மக்கள் அனைவருக்கும் உள்ளந்தோறும் வள்ளுவம் சிறந்த உய்வை தரட்டும் உயர்வை கொடுக்கட்டும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்